வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் வாழ்க்கையில் நமக்கு பணிக்கப்பட்டிருக்கிற வேலையை மட்டும் செய்வதுதான் அறம் எனப்படுவதாகும் ஒருவேளை நாம் தோட்ட வேலைக்காரராக பணிக்கப்பட்டிருந்தால் அவ்வேலையை மட்டுமே செய்ய வேண்டும் அதை விடுத்து நமக்கு தேவையற்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக நமக்கு பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை கூட மறுக்கப்படலாம் இதுதான் நம்முடைய அன்றாட வாழ்விலும் பொருந்தக்கூடிய காரியமாகும் ஹரிச்சந்திரன் ஒரு அரசராக இருந்து அதன் பிறகு பல்வேறு சூழ்நிலை காரணமாக தன்னுடைய அரச பதவியை துறக்கிறார் அதன் பிறகும் தன்னுடைய மனைவியை இன்னொருவருக்கு விற்பனை செய்யக்கூடிய சூழலுக்கு ஆர்ப்பாட்டம் நேரிடுகிறது ஆனாலும் கூட அவர் இன்னொரு பெண்ணையோ அல்லது இன்னொருவரின் மனைவியையோ ஏறிட்டும் பார்க்கவில்லை அதற்கு என்ன காரணம் என்றால் அவர் அறநறி வாழ்க்கையை கடைபிடித்தவர் என்பதுதான் சான்றாக இருக்கிறது ஏன் அறநறி வாழ்க்கையை கடைபிடிப்பவர்கள் இன்னொருவருடைய மனைவியை விரும்ப மாட்டார்கள் என்றால் அது இல்வாழ்க்கையின் மிகப்பெரிய குற்றம் அல்லது மனித குலத்தால் ஏற்க முடியாத தவறு என அக்காலச் சான்றோர்கள் கருதியதால் பிறருடைய மனைவியை தவறாக பார்க்கக்கூடிய பழக்கத்தை ஒருபொழுதும் அறநெறி வலியுறுத்தி அவ்வாறின்றி அந்த வாழ்க்கை துன்பத்திலே இட்டு செல்லும் என்பதுதான் இதை வலியுறுத்தும் வள்ளுவர் அறநெறிப்படி வாழக்கூடிய ஒருவர் அல்லது அறநெறிப்படி தம்முடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட ஒருவர் இன்னொருவரின் மனைவியை தவறாக நினைக்க மாட்டார் அல்லது இன்னொருவருடைய மனைவியை அடைய நினைக்க மாட்டார் என்று வலியுறுத்துகிறார் ஆகையால் நம் கலாச்சாரமும் பண்பாடும் வலியுறுத்திய அறநெறிப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு முயற்சித்தோமானால் நிச்சயமாக இல்வாழ்க்கையில் மிகப்பெரிய புகழை நம்மால் அடைய முடியும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினைந்து பிறன் விளையாமை குரல் எண் நூற்றி நாற்பத்தி ஏழு என்பான் பிர பெண்மை நயவாதவன் மீண்டும் குரல் அறநிலவான் இல்வாழ்வான் என்பான் பிற பெண்மை நயவாதவன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி